ஹபீஸ் தொள்ளாயிரத்தி அறுபது ஜாபிர் அலி அல்லாஹ் அவர்கள் மற்றும் இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹூர்கள் ஆகியோர் கூறியதாவது நோன்பு பெருநாளிலும் ஹஜ் பெருநாளிலும் வாங்க சொல்லப்பட்டதில்லை